ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கிற தலைப்பிலே ஒவ்வொரு விரதமாக விரிவாக பார்க்க போகிறோம் இந்த விரதங்களை செய்யக்கூடியதான முறைகளையும் அநேக விதமாக நமக்கு காண்பிச்சிருக்கா மகர்ஷிகள் சில விரதங்கள் எப்படின்னா சங்கல்பம் பண்ணிண்டு உபவாசம் இருக்கிறது உபவாசம் மாத்திரமே சில விரதங்கள் இன்னும் சில விரதங்கள் உபவாசம் இருந்து சில தேவதைகளை பூஜிக்கிறது அப்படி சில விரதங்கள் இப்படி ரெண்டு மூன்று விதமாக விரதங்களை நமக்கு பிரித்து காண்பிச்சிருக்கா மகர்ஷிகள் இந்த விரதங்களை எப்படி தீர்மானம் பண்ணுறான்னா சந்திரனை வச்சிருந்து தான் இந்த விரதங்கள் தீர்மானிக்கப்படுறது சாந்திரமானப்படி தான் அநேகமாக விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்போ மாச விரதங்கள்னு எடுத்துட்டால் சூரியன் மேஷத்தில் இருக்கிற பொழுது மேஷமாசம்னும் சூரியன் ரிஷபத்தில் இருக்கிற பொழுது ரிஷப சூரியன் மிதுனத்தில் இருக்கிற பொழுது மிதுன இப்படி சொல்லிட்டு வரும் சௌரமானம்னு பேர் மானம் அடின்னா அளவுன்னு அர்த்தம் கால அளவு மேஷத்திலிருந்து ஆரம்பித்து சூரியன் ஒவ்வொரு ராசியாக நகர்ந்து வர வர அந்த மாதத்தினுடைய பெயரை நாம் சங்கல்பத்திலே சொல்கிறோம் அதற்கு சௌரமானம்னு பேர் சாந்திரமானம் அப்படின்னா சந்திரனையை வச்சுட்டு நாம் மாசத்தை கணிக்கிறது அதற்கு பேர் இந்த சாந்திரமான மாசத்தை இரண்டு விதமாக கணிக்கிறதுனு நமக்கு காண்பிச்சிருக்கா அமாவாசையிலிருந்து ஆரம்பித்து அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து ஆரம்பித்து அமாவாசை வரையிலும் கணிக்கிறது இது ஒரு விதம் பௌர்ணமிக்கு மறுநாள்லேருந்து ஆரம்பித்து பௌர்ணமி வரையிலும் மாசத்தை கணிக்கிறது இப்படி இரண்டு விதமாக நமக்கு சாந்திரமானத்தை காண்பிச்சுருக்கா அதாவது விந்திய பருவத்திற்கு தெற்கு பக்கங்களில் அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து ஆரம்பித்து அமாவாசை வரையிலும் மாதத்தை கணிச்சு விரதங்கள் பண்ணுறது அப்படின்னு நம்ம பக்கங்களில் வழக்கத்தில் இருக்குது வடக்கு பக்கங்கள்லாம் பௌர்ணமிக்கு மறுநாள்லேருந்து ஆரம்பித்து பௌர்ணமி வரையிலும் மாசத்தை கணிச்சு விரதங்கள் செய்கிறது அப்படின்னு காண்பிச்சிருக்காள் அப்படி இருக்கிறதுனாலே தான் சில விரதங்கள் மாதம் மாறி மாறி வரும் ஒவ்வொரு பஞ்சாங்கங்கள்லேயும் ஒவ்வொரு காலங்களிலே இந்த விரதங்கள் போடப்பட்டதற்கு இதுதான் காரணம் அமாவாசையிலேருந்து மாதம் அமாவாசிக்கு மறுநாள்லேருந்து மாதம் பிறக்கிறதுன்னு ஒரு வழி பௌர்ணமிக்கு மறுநாள்லேருந்து மாதம் பிறக்கிறதுன்னு ஒரு வழி அப்படி இரண்டு விதமாக பிரித்து காண்பித்ததுனாலே தான் விரத்தங்கள் சில சமயங்களில் மாதம் மாறி வரும் இப்போ ராமநவமின்னு எடுத்துட்டாலே ராமநவமி சில சமயங்களில் பங்குனி மாதத்துலையே வந்துடும் சில சமயத்தில் சித்ர மாதத்தில் வரும் அதேபோல் விநாயக சதுர்த்தியும் அப்படி தான் மாறி வரும் இதுதான் காரணம் சாந்திரமானப்படிதான் நாம் மாதங்களை தீர்மானம் பண்ணி விரதங்கள் பண்ணுறது அப்படின்னு நமக்கு ரிஷிகள் சொல்லிக் கொடுத்துருக்க ஆகையினாலே தான் பௌர்ணமி அன்னிக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்திற்கு வராரோ அந்த நட்சத்திரத்தினுடைய பெயர் தான் அந்த மாதம் அப்படின்னு சாந்திரமானத்தில் வச்சுருக்கோம் சைத்திர மாதம் அப்படின்னு சித்திர மாசத்துக்கு பெயர் சித்திரா நட்சத்திரத்தில் பௌர்ணமி இப்போ பௌர்ணமி ராசியில் சந்திரன் நுழையிறார் ஆகையினாலே அதற்கு சைத்ர மாசம்னு பேர் அதேபோல் பௌர்ணமியும் விசாகா நட்சத்திரமும் சேரும் அதற்கு வைசாக மாசம்னு பேர் அதே போல் பௌர்ணமியும் கேட்டை நட்சத்திரமும் இணையும் அதற்கு மாசம்னு பேர் பூராட நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த மாசம்ங்கிறதுனாலே அதற்கு ஆஷாட மாசம்னு பேர் திருவோண நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்றதுனாலே சிராவண மாசம்னு பேர் அதற்கு அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து மாசம்னு பேர் அதேபோல் அஸ்வினி நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனாலே ஆஸ்வின மாசம்னு பேர் கிருத்திகாநக்ஷத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனாலே கார்த்திக மாசம்னு பேர் மிருகசீருஷநக்ஷத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதினாலே மார்கசீருஷமாசம்னு பேர் புஷ்யநக்ஷத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனால புஷ்ய மாசம்னு பேர் மகாநக்ஷத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனாலே மக மாசம்னு பேர் பூரநக்ஷத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனாலே பால்குன மாசம்னு பேர் இப்படிதான் மாசத்தினுடைய பெயரை சந்திரன் எந்த நட்சத்திரத்தோடு அந்த ராசியிலே பிரவேசிக்கிறாரோ அந்த பெயரையே அந்த மாதத்திற்கு வச்சுருக்க இந்த சாந்திரமானத்தை அடிப்படையாக கொண்டுதான் விரதங்களை நமக்கு அனுஷ்டானத்தில் காண்பிச்சுருக்க மேலும் இந்த விரதங்களை நித்திய விரதம் காமிய விரதம்னு முதல்ல பார்த்தோம் நித்யவிரதங்கிறது ஆயுஷ்காலம் முடிய நாம் செய்துண்டு வரணும் எக்காரணத்தை கொண்டும் அந்த விரதம் விட்டே போகாது ஏகாதசி உபவாசம் விட்டே போகாது தொடர்ந்து செய்து கொண்டு அதேபோல் ஸ்திரீகளுக்கு வரலட்சுமி விரதம் இருக்குது இதெல்லாம் ஆயுஷ்காலம் முடிய செய்துண்டு வரணும் காமிய விரதங்கள்லாம் எப்படின்னா சங்கல்பம் பண்ணிண்டு ஒரு காலம் வரையிலும் செய்யணும் குறிப்பிட்ட வருஷம் செய்யணும் பிறகு அதை உத்தியாபனம் பண்ணி பூர்த்தி பண்ணணும் உத்தியாபனம்னால் அந்த விரதத்தை சங்கல்பிச்சென்ற நாளிலிருந்து ஆரம்பித்து எத்தனை தடவே அந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும்னு ஒவ்வொரு விரதங்களுக்கும் ஒவ்வொரு முறையை நமக்கு ரிஷிகள் காண்பிச்சுருக்கா அந்தன காலம் வரையிலும் செய்து பிறகு கலசங்கள் வைத்து அந்த தேவதைகளை பூஜித்து அந்த தேவதைகளுக்கு ஹோமம் பண்ணி அபிஷேகம் செய்துண்டு அதற்குன்னு உள்ள தானங்களை செய்து அந்த விரதத்தை முடிக்கணும் அதற்கு உத்தியாபனம்னு பேர் காமிய விரதங்கள்லாம் அது மாதிரி ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு ஆரம்பிக்கணும் அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே அந்த காமனை நமக்கு கிடச்சிடும் உடனே அந்த விரதத்தை முடிச்சுடணும் உத்தியாபனம் பண்ணிடணும் விரதத்தை உத்தியாபனம் பண்ணாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்காங்க எந்த விரதத்தையும் உத்தியாபனம் பண்ணாமல் இருக்கப்படாது சங்கல்பம் பண்ணிண்டு ஆரம்பிச்சுச்சா ஆரம்பித்தாச்சின்னா முடிச்சுடணும் ஒரு நூலில் பாசியை கோர்த்துட்டே வந்தால் முதல்ல ஒரு முடித்து போட்டு பாசியை கோர்க்க ஆரம்பிக்கணும் பாசியை கோர்த்து முடித்தாச்சு அப்படின்னா அப்படியே வச்சுட்டு அது உதிர்ந்து போயிடும் நுனியில் இன்னொரு முடிச்ச போட்டு முடிக்கணும் அப்போதான் பாசியும் உதராது நாம் செய்த வேலையும் செய்ததாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி சங்கல்பம் பண்ணிண்டு ஒரு விரதத்தை ஆரம்பிக்கணும் உத்தியாபனம் பண்ணிவிட்டும் அந்த விரதத்தை முடிக்கணும் அப்படியே விட்டுட்டால் உதிர்ந்த பாசி போல ஆயிடும் அந்த விரதம் உதிர்ந்து போயிடும் செய்ததாகவே ஆகாது நாம் எதிர்பார்த்த பலனும் கிடைக்காமல் போயிடும் அப்படி காமிய விரதங்கள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டால் உடனே உத்தியாபனம் பண்ணிடணும் அப்படி அந்த அந்த அத்தனை வருஷம் கழித்து நம்மால் உத்தியாபனம் செய்ய முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சில விரதங்கள் எல்லாம் முதல் வருஷம் ஆரம்பிச்சுண்டு அடுத்த வருஷமே உத்தியாபனம் பண்ணிட்டு அந்த விரதத்தை தொடர்ந்து செய்துண்டு வர்றது அப்படின்னும் ஒரு வழக்கத்தில் இருக்கு அனுஷ்டானத்தில் நமக்கு காண்பிச்சிருக்கா அப்படி இந்த விரதங்களை என்ன முறையில் நமக்கு காண்பிச்சுருக்காலோ அந்த முறையில் செய்யணும் இந்த சித்திர மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பித்து என்னென்ன விரதங்கள் எல்லாம் வருது அப்படிங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லேயே பார்ப்போம்